ாய கிருஷ்ணாய கீதா மிருததுகே நம பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால பதினாலு அத்தியாயங்கள்ல இருக்கக்கூடிய ஸ்லோகங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நாம அர்த்தம் தெரிஞ்சின்றிருக்கோம் வாழ்நாள் முழுவதும் இந்த ஸ்லோகார்த்தங்களை நாம் சிந்திக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் எப்பொழுதும் மன அமைதியோட உண்மையான ஆனந்தத்தோடு வாழ வேண்டுமென்றால் கீதா சுகீதா கர்த்தவியா இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை எல்லாம் நாம் தினமும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம் பதினாலாவது அத்தியாயத்தை பூர்த்தி செய்த நாம் பதினைந்தாவது அத்தியாயத்திற்குள்ளே நாம் நுழைகிறோம் என்டர் பண்ணுறோம் பிரவேசம் பண்ணுகிறோம் இந்த பதினஞ்சாவது அத்தியாயத்துக்கு புருஷோத்தம யோகா அப்படின்னு தலைப்பு யோகான்னு சொன்னாலே தலைப்பு என்ன சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்னு கேட்டால் புருஷோத்தமன் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட் மேட்டர் இந்த அத்தியாயத்தில் மொத்தம் இருபது ஸ்லோகம்தான் இருக்குது பன்னெண்டாவது அத்தியாயத்துலையும் பதினஞ்சாவது அத்தியாயத்துலையும் மொத்தம் ஸ்லோகங்கள் இருபது தான் ஆனால் இதனுடைய விஷயங்கள் மிக ஆழமானது இந்த பதினஞ்சாவது அத்தியாயத்தை தினந்தோறும் ஆசிரமங்களில் வடநாட்டில் எல்லா இடங்கள்லையும் பார்த்தா சாப்பிட்றதுக்கு முன்னால் இந்த அத்தியாயத்தை சொல்லிட்டு தான் சாப்பிடுவாங்க ஓஹோ இது சாப்பிட்றதுக்கு முன்னால் சொல்கிற அத்தியாயம் போல் இருக்குன்னு நினச்சிக்க கூடாது அதாவது தினமும் மனிதன் சாஸ்திரம் படித்து விட்டு தான் உண்ண வேண்டும் அப்படிங்கிறது நியதி அப்படி ஒருவேளை சரியாக யாரும் சாஸ்திரம் படிக்காமல் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆசிரமத்தில் குறிப்பாக இந்த அத்தியாயத்தை சொல்லிவிட்டு சாப்பிட்ற வழக்கம் ஏன்னா இந்த அத்தியாயத்தில் சாஸ்திரத்தோட சாரம் முழுவதும் இருக்கு இந்த உலக வாழ்க்கைன்னா என்ன கடவுள்னா என்ன ஜீவன்னா என்ன இந்த வாழ்க்கையில் இன்பத் துன்பங்களுக்கு காரணம் என்ன இந்த இன்பத் துன்பங்களையெல்லாம் கடந்து உண்மையை உணர்வதற்கு என்ன வழி இதெல்லாம் இந்த அத்தியாயத்தில் சொல்லியிருக்கிறது இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகத்தில் பகவான் சொல்லுகிறார் அர்ஜுனா இது ரொம்ப ஆழமான பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அறிவு பெட்டகம் நான் அதை உனக்கு அன்போடு உபதேசம் செய்திருக்கிறேன் இந்த அத்தியாயத்தை நன்றாக படித்து அர்த்தம் தெந்து கொண்டு அது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம் பகவான் அங்கே நேரடியாக உபதேசம் பண்ணுறார் இந்த கருத்துக்களை நன்கு நீ உள்வாங்கி கொண்டு அறிவாளியாகவும் செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம் செய்தவனாகவும் ஆவாயாக அப்படின்னு உபதேசம் பண்ணி பூர்த்தி பண்ணுறார் ஆக இதை படித்தாலே சாஸ்திரம் படித்ததுக்கு நிகர் அப்படிங்கிறதுனால தான் அப்படி ஒரு பழக்கம் ஆசிரமங்களில் இருக்கிறது ஆனால் இந்த அத்தியாயத்தினுடைய முழு அர்த்தத்தையும் நாம் நன்றாக சிந்திக்க வேண்டியது அவசியம் தொடர்ந்து நாம் இந்த அத்தியாயத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாம் படித்து சிந்திப்போம் புருஷோத்தமன் அப்படிங்கிற சொல்லுக்கு தூய உணர்வுன்னு தான் பொருள் அதை சொல்கிற முறைகள்லாம் இங்கே விசேஷமாக இருக்கிறது அதை நாம் பிறகு இந்த அத்தியாயத்தில் எங்கு புருஷோத்தமன் என்று பகவான் சொல்லுகிறாரோ அந்த இடத்துல நாம் அதை படித்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா புருஷோத்தமனை பற்றி இந்த அத்தியாயத்தில் பகவான் சொல்ல போகிறார் இதுவரை நாம் படித்ததில் க்ஷேத்திரன் ஞேயம் புருஷன் அப்படின்லாம் சொன்னோமே அதையே தான் இங்கேயும் புருஷோத்தமன் என்கின்ற சொல்லால் சொல்ல போகிறார் அதை ஒரு முறைப்படுத்தி சொல்லப்போகிறார் அதை நாம் நன்றாக படிப்போம் ஆதிசங்கரர் இதற்கு ஒரு சின்ன முகவரை கொடுக்குறார் இறைவனை சார்ந்து வினைகளை செய்கின்றவர்களுக்கு வினையின் பயன்கள் கிடைக்கின்றன உண்மையை உணர வேண்டும் என்று இறைவனை சார்ந்து உண்மையை ஆராய்ச்சி பண்ணுகிறவர்களுக்கு உண்மையை இறைவன் உணர்த்துகிறார் ஆகவே இறைவனை சார்ந்திருக்கிற பக்தி யோகத்தினால் பக்திங்கிற சாதனத்தோட கர்மாவை பண்ணினா கர்மபலன் கிடைக்கும் தத்துவஜானம் வேண்டும் என்றால் பகவான் தத்துவஜானத்தை கொடுக்கிறார் ஆகவே ஞானத்தின் வாயிலாக குணாதித்தர்களாக ஆகிறார்கள் என்பது இந்த பதினாலாவது அத்தியாயத்தினுடைய கடைசியில் சொல்லப்பட்டது ஆகவே ஆத்மாவினுடைய தத்துவத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அர்ஜுனன் கேட்காவிட்டாலும் ஆத்மாவினுடைய தத்துவத்தை நன்கு சொல்ல விரும்பி பகவான் இந்த அத்தியாயத்தை தொடங்குகிறார் என்று ஒரு சின்ன அழகான முகவரை கொடுத்திருக்கிறார் இதில் ஆரம்பத்தில் ஒரு மரத்தோட வாழ்க்கையை ஒப்பிட்டு சொல்லி இந்த அத்தியாயத்தை பகவான் தொடங்கி இருக்கிறார் இந்த முகவுரையோட நானும் நிறுத்துகிறேன் நாளைக்கு முதல் ஸ்லோகத்தை சொல்லி அதுக்கு அர்த்தத்தை சொல்லுகிறேன் அதனுடைய விரிவு தான் இரண்டாவது ஸ்லோகத்திலிருந்து மற்ற ஸ்லோகங்கள்லாம் வரப்போகிறது மிக அற்புதமான ஒரு ஸ்லோகம் முதல் ஸ்லோகம் நாளை படிப்போம் ஓம் பிரபன்ன பாரி ஜாத்தாய தோத்ரவேத்ரை கபானயே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 வசிக்கும் ஓர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் ஹரிவோம்